வணக்கம் பதிமூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய பொது அறிவு குவியலின் கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று யுனிசெப் தெற்காசிய நாடாளுமன்ற மாநாடு இலங்கையில் நடைபெற்றது இரண்டு கூட்டு ராணுவ பயிற்சியான உடற்பயிற்சி யூத் அபியாஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது மூன்று ஜப்பான் நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு மந்திரி கூட்டம் நடைபெற்றது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியா எந்த நாட்டுடன் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட்டுள்ளது பத்தொன்பது ரமோன் ம்சேசே விருதை வென்றவர் யார் 3. கினியா குடியரசின் மிக உயர்ந்த விருதான நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை யாருக்கு வழங்கியது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்